சீரராஜ் செல்வம்போல் சேர்கவே என் ஆசான் வீரராக விருக்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் தொண்டர்களே இன்று சூரிய சதகத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் சேவித்ததின் பயனாக பகவான் கொடுத்த குடையாக சார்ந்தோர்களின் அருகாமையிலே நாம் அமரும் ஒரு பாக்யத்தை பெற்றிருக்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீ பித்துக்குடி சுவாமிகள் நாடறிந்தவர் அவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டியதில்லை இந்த நூறு சொற்பொழிவுகள் தொடங்குவதற்கு முன்பு முதல் நாளிலே இந்த சூரிய சதகம் ஐயாவர்களுக்கு எப்படி கிடைத்தது ஐயாவர்கள் மூலமாக நமக்கு எப்படி கிடைத்தது என்கிற விவரமெல்லாம் சொன்னேன் அவர்கள் முன்னிலையிலும் அவர்கள் தேவியார் முன்னிலையிலும் ஒரு சிறந்த தேவி உபாசகர் சுவாமிகள் நம்முடைய வந்திருக்கிறார் அவர்கள் முன்னிலையிலும் இன்று நூற்றி ஒன்றாவது பாசுரம் ஆகிய பலஸ்மதி சொல்ல பகவான் எனக்கு இன்று அருள் பாலித்திருக்கிறான் இந்த நூறு வாரமும் இந்த சூரிய சதசத்தை உபயதாரராக இருந்து நடத்தி வைத்த வைஷால்பிதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி இந்த பலசுறுத்தியை ஒரு சிற்றுரையாக முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஐயா அவர்கள் அரிய சந்தர்ப்பமாக வந்திருக்கிறார்கள் என்னுடைய பேச்சை கேட்டு கேட்டு உங்களுக்கு பத்து வருஷமாக புளிச்சு போயிருக்கும் என்று புதிதான ஒரு குரல் நீங்கள் கேட்கணும் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டால் அது நடக்கும் ஆனால் பலசுருதி ஒரு சாஸ்திரத்துக்கு அவசியம் நாட்டில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா விஷ்ணு சகசரநாமத்தை படிச்சுட்டு பலஸ்ருத்தியை விட்டுட்டு போயிடுவாங்க விஷ்ணு சகசரநாமம் தானே புண்ணியம் கொடுக்குது பல ஸ்ருதி என்ன கொடுக்குது நமக்கு இப்படி தான் பெரும்பாலான மனப்பான்மை இருக்குது அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு பல ஸ்ருத்தின்னு பேர் வைச்சோம் ஸ்ருதி என்றால் செவியால் கேட்கப்படுவது வேதத்துக்கு ஏற்பட்ட பெயர் பல ஸ்ருதி பலனை சொல்லக்கூடிய வேத நமக்கு முக்கியமாக அந்த பலன் என்னங்கிறத நாம உணரணுங்கிறதுக்காக அந்த சாஸ்திர கிரத்தா அதை எழுதி இதை படிக்கிறவங்களுக்கு இன்னென்ன பலன் உண்டு என்று சத்திய பாக்கப்பிரமாணம் மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார் அதை நாம சொல்லி கேட்கிற போது அந்த பலனுக்கு மிகையா வரும் குறையாம வரும் அதை நாம ஒதுக்கி தழுற போது நம்முடைய புண்ணியத்திலே ஒரு பெரும்பகுதியை நாம இழக்கிறோம் அதனால பலசுறுத்தியை நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்கணும் பெரியவா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொடர் சொற்பொடிவில் இடையில நீங்கள் வராமல் விட்டு போயிருந்தால் கூட இந்த பலசுருதியை கேட்டால் அந்த புண்ணியமெல்லாம் சேர்ந்து வருவன்னு சொல்லுவாள் அதனால் இந்த பலசுருதியை படிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகம் எல்லாம் ஐயாவுடைய பிரசுர புத்தகம் வச்சிருக்கிறீர்கள் அந்த புத்தகத்தில் இல்லாமல் தஞ்சாவூர் சரப்போஜி லைப்ரரியில் இருக்கக்கூடிய கோபிநாத சூரி வியாக்கியான இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு வரி இருக்குது அதனால் அதையும் உங்களுக்கு முதல்ல படிச்சுடுறேன் அது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகத்தில் இல்லை பிராச்சி முகை பிராச்சி முகைக்கு திலகம் பூர்வாச்சல சேக்கரை ஏக்கமாணிக்கம் திரிபுவன கிரக ஏக்கதீபம் வந்தே லோகைக்க லோச்சனம் தேவம் அதாவது கிழக்கு திசையிலே உதிக்கக்கூடிய பிராச்சியனா ஈஸ்ட் கிழக்கு கிழக்கு முகத்திலே பிராச்சி முகை ஏக்கத்திலக்கம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு திலகம் போன்று இருக்கக்கூடிய அந்த சூரியனை திலகங்கிறது வட்டமா இருக்கும் இல்லையா அதனால சூரியன் வட்டமாக இருக்கிறான் திலகம் ஒளி ரூபமாக இருக்கும் இந்த உலகத்துக்கே திலகம் போல இருக்கிறான் பிராச்சி முகைக திலகம் பூர்வாச்சல சேக்கர இயக்க மாணிக்கம் பூர்வாச்சலம்னா உதயகிரி கிழக்கில் இருக்கக்கூடிய உதயகிரி பூர்வாச்சல சேக்கர இயக்க மாணிக்கம் அந்த உதயகிரிக்கு ஒரு மாணிக்கம் போல் அமைந்திருக்கக்கூடிய ரத்தனம் போல் அமைந்திருக்கக்கூடிய அந்த சூரியனை திரிபுவன கிரகைக தீபம் இந்த என்ற மூன்று உலகங்களிலும் வீட்டுக்கு ஏற்றப்பட்ட விளக்காக இருப்பவன் நாம வந்து விளக்கை ஏத்தனும்னா விளக்க தொலைக்கி எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ஏத்தணும் அதுக்கு முன்னால பெண்கள் வந்து சுத்தமா இருக்கணும் குழிக்கணும் ஆச்சார நிஷாரங்கள் கடைபிடிக்கணும் இந்த சிரமமே இல்லாம பதினான்கு உலகங்கள்லையும் விளக்கெறியட்டும் என்று பகவான் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கான் அது அவன் ஏற்றி வச்ச விளக்கு திரிபுவன கிரக தீபம் வந்தே லோகைக்க லோச்சனம் தேவம் இந்த உலகத்துக்கெல்லாம் கண்ணா இருக்கிற அவனை நான் வணங்குகிறேன் என்று ஒரு ஸ்லோகம் காணப்படுகிறது பாட பேதம் உண்டுங்க எப்பவுமே வேதத்துக்கும் உண்டு உபனிஷத்துக்கும் உண்டு காப்பியங்களுக்கும் உண்டு பல பேர்த்த பல இருக்கும் சில ஓலைச்சுவடிகள் சில பாட்டு இருக்கும் சில இதுல காணப்படாது கோபிநாத சூரி என்று ஒரு வியாக்கியான கருத்தூரியத்துக்கு அற்புதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த வியாக்கியானத்துல அவர் இதை சேர்த்திருக்கார் இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் விடுப்பட்டு விடப்பட்டு போகாதபடி நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லி வந்திருக்கேன் அதனால் இதை சொன்னேன் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகத்தில் நம்ம ஐயாவுடைய பதிப்பில் இருக்கக்கூடிய பலசுருதி ஸ்லோகம் பார்க்கலாம் ஸ்லோகானாம் லோகபூத்தியை சதம் இதி ரச்சிதம் ஸ்ரீ மயூரேன பக்தியா யுக்தஸ் பட்டியத் எத் சகிருதபி புருஷா சர்வ பாப்பைர் ஆரோக்கியம் சத்கவித்துவம் மதிம் அதுல பலம் காந்திம் ஆயுகு பிரகர்ஷம் புக்திம் முக்திம் சக்திம் சுகம் அபிலபதே ஸோ அத்த சூரிய பிரசாதாத்தே இந்த நூறு ஸ்லோகங்களை எவனொருவன் பக்தியோடு தினமும் படிக்கிறானோ அவன் இந்த இந்த விஷயங்களை அடைவான்னு சொல்கிறேன் ாம் லோக பூத்தியேகி சதம் இது ரச்சிதம் அதாவது லோக பூத்தியேகினா இந்த உலகத்தினுடைய செல்வ மனதிலே வைத்து பூத்தினா செல்வம் சைவதுல நெத்தியில பூசறதுக்கு விபூத்தின்னு சொல்லுவாங்க பகவானுடைய லீலா விபூதி நித்திய விபூதி என்று இரண்டுமே செல்வங்களாக கருதப்படுகின்றன லோக பூத்தியேகி இந்த உலகத்தின் செழிப்புக்காக ஸ்லோகானாம் சதம் ஸ்லோகங்களுடைய நூறு அதாவது நூறு ஸ்லோகம் இது ரச்சிதம் இப்படி எழுதப்பட்டது ரச்சித்தம் என்றால் எழுதப்பட்டது யாராலே ஸ்ரீ மயூரேன மயூர கவியினால் எழுதப்பட்டது நம்ம நாட்டில் ஒரு பாரம்பரியம் என்னன்னா பாட்டு எழுதுறவாலே கடைசியில பலசுருத்தில தன்னுடைய பேரை முதரி பதிச்சு இவன் எழுதினான்னு எழுதிருவாங்க மேல்நாட்டுக்காரன் தெரியாத நம்ம என்ன சொல்றான்னா இதை யாரோ இன்னொரு மனுஷன் எழுதினா அப்படின்பாங்க இப்ப நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் குருகூர் சடகோபன் சொன்ன ஆயிரத்தி இப்பத்தி மூணு கடைசியில பதினோராவது வரும் இதை படிச்சுட்டு இதை குருகுரு சடகோபன் சொல்லல யாரும் இன்னொருத்த சர்டிஃபை பண்ணியிருக்கான் அப்படிம்பாங்க அப்படி அல்ல திருவாக்கினாலே வந்த இந்த வாக்கியத்துக்கு நீங்க சரியான மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஆத்தரை கையெழுத்து போடுறார் இதை நான் எழுதினது அப்படின்னு அதுபோல இங்க மயூரகவி சொல்றார் ஸ்ரீ மயூரேன மயூரகவியினாலே எழுதப்பட்ட இது இந்த ஸ்லோகானாம் சதம் நூறு ஸ்லோகங்கள் யுக்தேத்தம் பட்டையத் சக்கருத்தை பி சக்குருன்னா ஒரு தடவை பட்டயத்துனால் படித்தால் எக புருஷக எந்த ஒரு மனிதன் ஒரே ஒரு தடவையினாலும் பக்தியோடு படித்தால் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டை தொட்டு ஷாக்கு வாங்கி சாகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் பைக்காரா எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷனில் போய் மெயின் சுவிட்சை திறந்து எத்தனை தடவை தொடணும் சாகிறதுக்கு ஒரு தடவை தொட்டால் போதும் திரும்ப திரும்ப தொட்டா தான் சாவு வருங்கிறது கிடையாது எத்தனையோ லட்சம் வோல்ட்டு கரண்ட் வரக்கூடிய வயர் அது அது மாதிரி இங்கே நன்மை செய்வதிலே இது வந்து மெயின் எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன் மாதிரி இது ஒரே ஒரு தடவை படிச்சா போதும் சக்ரு ராமர் தன்னுடைய சரமஸ்லோகத்திலே ராமாயணத்திலே சக்குருதேவ பிரபண்ண தவாஸ்மிதி ஆச்சத்தை என்கிறார் பெரியவாச்சான்பொழி அழகாக வியாக்கியானம் பண்ற சரணாகதி பண்றவன் ஒரு தடவை பண்ணு காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு ஏன் கேட்டுக்கிட்டு சும்மாவை நம்பிக்கை இல்லையா ராமநாமத்தை ஒருமுறை சொன்னாலே போதும் காக்க வேண்டும் என்று ஒருமுறை யாசித்தாலே போதும் என்று பிரபதி சாஸ்திரம் சொல்கிறது அது மாதிரி ஒரு தடவை நீங்கள் இந்த நூறு ஸ்லோகங்களை பக்தியோட படித்தா கூட என்னடா ஆகும்னா சர்வ பா பயிர் விமுக்தஹா அப்படிங்க சகல பாவங்களிலிருந்தும் அவன் விடுபட்டவனாகிறான் சில பேர் கோபம் வரும் நாங்கள் பாவமெல்லாம் பண்ணுறது இல்லைங்க எங்களுக்கு ஏதுங்க பாவம் ஏன் எங்கிட்ட இருந்து சொல்றீங்க நாங்கள் ரொம்ப நல்லவுங்க அப்படின்னு இந்த உலகத்திலே ராமானுஜர் ஆள வந்தார் போன்ற சான்றோர்களும் தங்களை மகாபாவிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆழ்வாரே நீசனேன் நிறை இல்லேன் என்று தன்னை தாழ்த்தி சொல்லியிருக்கிறார் ராமானுஜரே திருப்பதி மலை மேலே ஏறும்போது பாதத்தால் மிதிப்பதற்கு தனக்கு யோகியதை என்று முழங்காலாலே தவழ்ந்து போனார் அப்படிப்பட்ட மகான்களை சொல்லும் நமக்கு பாவத்துக்கு பஞ்சம் எண்ணத்தால் சொல்லால் செயலால் நாம செய்திருக்கிற பாவங்கள் கணக்கு கூரத்தாழ்வாருடைய கண்களை சோழன் பிடிங்கின போது மற்றவங்க என்ன கேட்டாங்க உங்களை மாதிரி மகான்களுக்கே கண்ணு போகுதுன்னா எங்களுக்கு என்னென்ன போகும் அப்படின்னு அப்ப அவர் என்ன சொன்னார் நீங்க வேணா என்ன மகான்னு நினச்சின்னு இருக்கலாம் நான் மனசால எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா என்ன பாவம் பண்ணினேன்னா இந்த நாமதாரிகளுடைய நாமத்தை பார்த்து இந்த நாமம் கொஞ்சம் கோணலா இருக்கு இந்த மனுஷன் ஒழுங்கா போடப்படாதா அப்படின்னு எத்தனை பேரை நான் நினைச்சிருப்பேன் இந்த ஒரு பாவத்துக்கே ரவுரவனரகத்துக்கு போகணுமே நானே அப்படி இருக்க ரெண்டு கண்ணு போச்சு கடவுள் எவ்வளவோ கருணை உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறார் அப்போ மானசிகமாக மனசினாலே நினைக்கிற ஒரு நினைப்பில எவ்வளவு மலைமலையான பாவங்களை நாம் கட்டி மகான்களை பார்க்கிற போது குற்றங்கள் நற்றங்களாக தெரிய பெரிய மகான்களை பார்க்கிற போது ஒரு வேட்டி கொஞ்சம் ஏத்தையும் ஜாதியமா கட்டியிருப்பாரு அதை வந்து நமக்கு குற்றமா தெரியக்கூடாது இப்படி தான் என் வேட்டி கட்டணும் அப்படின்னு மனசுக்கு நமக்கு தோணனுமா சான்றோர்கள் செய்வனவெல்லாம் சாலை சிறந்தவே அதுல தப்பு இல்லை ஆனா யாருக்கு அந்த மாதிரி நினப்பு வருது நான் உள்பட எல்லாருக்கும் எகத்தாளம் ஆணவம் பரிகாசம் உணர்வு தானே வருது அதனாலதான் சொல்றார் பாவங்கள் மலைமலையாய் குவிந்துள்ளன சர்வ பாப்பையர் விமுக்தக அந்த அனைத்து பாவங்களிலிருந்தும் இந்த ஒரு தரவை இதை படிக்கிறதுனாலே அவன் விடுபடுகிறான் அடுத்தாம்பல சில பேருக்கு சப்புன்னு போயிடும் ஆப்டர் ஆல் இவ்வளவு ரெண்டு வருஷம் கேட்டதில் பாவம் தான் போகுமா வரவு ஒன்றும் இல்லையா புதுசா அப்படின்னு அதுக்கு சொல்றாரு அடுத்த ரெண்டு வரியில போடுறாரு என்னென்ன கிடைக்கும் ஆரோக்கியம் பாஸ்கரா சொல்லுது தன்வந்திரி கிட்ட ஆரோக்கியம் கேட்கணும் அது மாதிரி சூரிய நாராயண பெருமாள் கிட்ட வந்து நீங்க ஆரோக்கியம் ஆயுள் கேட்க வேண்டும் குபேரன் கிட்ட பணம் கேளுங்க மகாலட்சுமி கிட்ட மத்த விஷயங்களை கேளுங்க ஆரோக்கியத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் இவன் எனவே ஆரோக்கியத்தை முதல்ல வைக்கிறாரு ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இதை இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது ஆரோக்கியம் இல்லைன்னா சினிமா பார்க்க முடியுமா உங்கள் பாஷையில் சொன்னால் தான் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் டிவி முத கொண்டு பார்க்க முடியாதது அதனால் உங்களுக்கு அடிப்படை தேவை உலகியல் வாழ்க்கையில் மனுஷன் பிச்சை எடுத்தாவது வாழ்ந்து ஆரோக்கியம் இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ணுவான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் படுக்கை போட்டு காலை தூக்கி கட்டிடுறான் கையை தூக்கி கட்டிடுறான் மூக்கு வழியாக ஃபொன்னில் கஞ்சி கூத்துறான் அப்படி இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் நமக்கு பகவான் அந்த மாதிரி எல்லாம் வைக்காம நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியம் அடுத்தது என்னடான எழுதப்படும் பாட்டெல்லாம் பாட்டாகாது இன்னைக்கு சினிமால எவ்வளவு ஆபாசமான பாட்டெல்லாம் எழுதுறான் அவன் எல்லாம் பேர் போட்டுக்கிறான் அதெல்லாம் சத்கவித்துவம் அல்ல நீங்க எழுதுற பாட்டை ஒருத்தன் படிச்சான்னா அவனுக்கு புண்ணியமரணும் அந்த காலத்தில் புலவர்கள் ஞானிகள்னா அப்படித்தானே எழுதினாங்க கம்பன் எழுதினா ராமாயணம் அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ண புண்ணியம் வருது இல்லையா அப்படி இல்லாமல் இன்னைக்கு வர சினிமா பாட்டுகளை ரெண்டக ரெண்டக ரெண்டகன்னு உரு போட்டீங்கன்னா புண்ணியம் வருமா வராது சத்கவித்துவம் எழுதுவதற்கு உங்களுக்கு சான்றாண்மை வேண்டும் முதல்ல நொபிலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிரெயின் அது வரணும் அது வரும் காளிதாசனுக்கு கவி வரலையா அது மாதிரி வரும் அப்படிங்கிறார் சத்கவித்துவம் அடுத்து மதிம் புத்தி கொடுக்கறான் சத்புத்தி நல்ல அறிவை கொடுக்கிறான் இன்னைக்கு உலகத்துல புத்திமான் பலமான ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க பணத்துல ஒருத்தன் பெருசா இருக்கலாம் உடல் பலத்துல பெருசா இருக்கலாம் அல்லது ஜனபலத்துல பெருசா இருக்கலாம் ஆனா அவனுக்கு அறிவு இல்லைனா அதை வச்சு பிழைக்க முடியாது அறிவுள்ளவனாயிருந்தா ஆண்டியா இருந்தா கூட தன் சாமர்த்தியத்தினாலே என்ன ஆயிடுறான் பத்து வருஷத்துல இந்த நாட்டுக்கே பிரதம ஆயிடுறான் அறிவு வேணும் முதல்ல மதிம் அடுத்து அதுல பலம் பலம்னா தேகபலம் அதுல என்றால் அன் ஈக்குவல் சமம் இல்லாத ஈடில்லாத பலம் துலம் என்றால் துலானா திராசு நெருக்கப்படுகிறது அதுலம் என்றால் ஈடில்லாத பலம் தசரதனை பத்தி வால்மீ ராமாயணத்துல வர்ணிக்கிற போது என்ன சொல்றாருன்னா அதுல பலவான் அப்படிங்கிற எல்லையில்லாத பலம் உள்ளவர் தசரதன் வந்து ரெண்டு கரங்களால கட்டி பிடிச்சான்னா ஒரு யானை செத்து போயிடும் அவ்வளவு பலசாலியா இருந்தான் முதுமையில கூட ரகுவம்சத்து ராஜாக்களுக்கே உரிய பாரம்பரிய செல்வம் அது அந்த மாதிரி உங்களுக்கும் பலம் வரும்ங்கிறாரு எங்கெங்க வரும் நாங்க ஜிம்னாசியத்துக்கு போய் ஒரு வருஷம் குண்டு தூக்கி தூக்கி பாத்துட்டோம் நினைக்காதீங்க ஐம்பது ஆன பலம் எல்லாம் சர்வசாதாரணமா ஓடி வரும் அந்த காலத்துல அப்படித்தான் வந்து பலசாலி ஆகிருக்கிறார்கள் உங்க சுவாசமே உங்களை பலப்படுத்தும் அதுல பலம் காந்தி காந்தி காந்தி என்றால் ஒளியை என்ன ஒளி ஒருத்தரை பார்க்குற போதே நமக்கு இவர் ரொம்ப ஒரு பெரிய மனுஷனாக இருப்பாரோ அறிவானியாக இருப்பாரோ நல்லவராக இருப்பாரோ அப்படின்னு தோணணும் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க உள்ள நுழைஞ்சவனே இவங்களை பார்த்தா யாரும் சனி பேரா போல் இவருக்கு நிச்சயமாக கொடுக்கப்படாது வேலை அப்படிங்கிற மாதிரி உங்க முகத்தில் விலாசம் இருந்தால் புண்ணியமில்லே உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக ஈர்ப்பு இருந்தால் தொட்ட காரியங்கள் துலங்கும் ஒரு வேலையாக போறீங்க வெற்றிகரமாக நடக்கும் நாலு பேரை பார்த்தா ஜன ஏற்படும் உங்களுக்கு தனவசியம் எப்ப ஏற்படும் பிரகர்ஷம் நீட்டித்தல் ஆயுக பிரகர்ஷம் என்றால் ஆயுளை நீட்டித்தல் ஆயுள்ங்கிறது பூர்வ ஜென்மத்தில நாம பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ப அறுபதோ எழுபதோ எண்பதோ வர வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஆனா இந்த ஆயுளானது இந்த ஜென்மத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களாலே கூடும் குறையும் கைரேக சாஸ்திரத்தில் ஹஸ்த சாமுதிரிகா சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஆயுள் ரேகைக்கு ரோஹிணின்னு பேர் போட்டிருக்கான் அதுக்கு என்னடா விளக்கம் சொல்கிறான்னா எக ரோகதி சக ரோஹிணிங்கிறான் எது வளருதோ அதுக்கு ரோஹிணின்னு பேர் இந்த ஆயுள் மட்டும் அவரவர் பண்ணுற கர்மாவுக்கு ஏற்ப கூடும் குறையும் அதனால் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் அவங்களுக்கு ஆயுசு அதிகமாக கிடைக்கும் எல்லாரும் வந்து வாழத்தான் விரும்புகிறோம் யாரும் சாக விரும்பலையே அதனால ஆயுக பிரக்கர்ஷம் ஆயுளானது கூடும் புக்தி புக்தி அப்படின்னு சொன்ன தூய்ப்பு இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருப்பான் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற சக்கரை இருக்கிற சக்கரை எடுத்து காப்பியில் போட்டு குடிக்கிறதுக்கு முடியாது டாக்டர் சொல்லியிருப்பாரு நீங்கள் வெறும் கூழ் தான் குடிக்கணும் இனிப்பி சாப்பிடக்கூடாது இவன் கோடீஸ்வரனாக இருந்து கிலோ கணக்கில் வீட்டில் ஜீனி வச்சு என்ன பிரயோஜனம் இட்லி சாப்பிடக்கூடாது தோசை சாப்பிடக்கூடாது கேப்ப கூடு கம்பம் கூழ் குடிங்கேன்ட்டா அது தூய்ப்பு இல்ல பணக்காரனா இருந்து புண்ணியம் இல்ல அந்த பணத்தை அனுபவிக்க கூடிய பாக்கியம் இருக்கா அது வேணும் தூய்ப்பு வேணும் புதுசா கல்யாணம் ஏறாங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னால என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமாவில் வர்ற டூ சீன் மனசுல வச்சுக்கிறாங்க நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு கழிச்சு போகிறோம் ஒரே ஜாலி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே வீட்டில் வந்தால் அது ஜாயின் ஃபேமிலி பயங்கரமான வில்லிகள் மாமியார்களாக இருக்கிறார்கள் நாத்தனார்களாக இருக்கிறார்கள் அண்டை விடமா அடைக்கிறாங்க புரிசன் முன்னாடி பேசி சிரிக்க முடியல அப்படி இருக்கு கொடுமை என்னடா பண்றது மேரீட் லைஃப்னா ஜாலின்னு நினைச்சோமே ஒன்றும் இல்லாமல் போச்சே என்ன காரணம் என்னன்னா தூய்ப்புக்கு புண்ணியம் இல்லை சில வீடுகளில் பாருங்க மாமனாரும் மாமியாரும் புதுமண மக்களுக்கு நிறைய பணத்தை கையில் கொடுத்து நீங்கள் ஹனிமன் போயிட்டு வாங்க கொடைக்காதல் போயிட்டு வாங்க ஊட்டி போயிட்டு வாங்கன்னு இவங்களே அனுப்பி வைக்கிறாங்க அப்படி மாமியார் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கல்ல அது ஏன் நமக்கு வாய்க்கல நமக்கு வர்ற மாமியார் மட்டும் ஏன் குடிஞ்சூரியா இருக்கிறா அது நாம போன ஜென்மத்தில் அதே மாதிரி மாமியார் இருந்துருக்கிறோம் அது நம்ம படுத்தின பாடுக்கு தான் இப்ப ஆண்டம் அப்படி தோசை திருப்பி போட்டான் அதனால உங்களுக்கு மன வந்தா பத்தாது அதை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் வேணும் அதான் புக்திங்கிறார் அந்த புக்தியை கொடுப்பான் முக்தி இந்த எல்லா உலக லீலையில் இருந்து விடுபட்டு நாம் வைகுண்டம் அடைய வேண்டும் செத்த பிறகு எங்க போறோம் யாருமே தெரியாது யாருக்குமே தெரியறது இல்லை ஆனா சாக போற நேரத்துலதான் மரண பயம் வருது எல்லாரும் சொல்றாங்களே செத்த பிறகு நரகம் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்களே நம்ம எங்க போக போறோம்னு தெரியலேங்கிற கவலை அப்பதான் வரும் அது என்ன சொல்றாரு இப்ப ஆரம்பத்திலிருந்தே நீங்க சூரிய சதகம் படிச்சு வந்தீங்கன்னா கடைசி காலத்துல யமன் வந்து பயமுறுத்த மாட்டான் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கருடாழ்வார் வந்து உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார் அதுக்கு இப்பவே அஸ்திவாரம் போடுங்கோ அப்படின்றார் முக்திம் சக்தி சக்தி கொடுமாவை நமக்கு எவ்வளவோ ஆத்திரம் வருது என்று எவ்வளவோ ஏமாந்து போன இயக்கங்களை வைத்துக் நாம் இருக்கிறோம் ஆனா அதை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றல் சக்தி அதாவது இனாக்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி நமக்கு வரணும் அப்படின்னு சொன்ன அது எப்ப வரும் இது தெய்வத்தின் அருள் இருந்தா வருமா சுகம் அபிலபத்தே சுகம் அப்படின்ன சாதாரணமாக இப்போ உக்காந்துருக்கிற போதே மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியுமா சுகமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படி இல்லாமல் உக்காந்துருக்கிற போதே பல நினைவுகள் புத்தியில் ஓடுது என்னடாண்ணா மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல பையன் லைஃப் என்னாகுமோ தெரியல கல்யாணம் இன்னும் பத்த நாள் இருக்குது சம்மந்தி வந்து கூட டவுரியா யாரும் கேட்குறான் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பீச்சில் உக்காந்துக்கிட்டு அப்படியே சுண்டக்காய் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உக்காந்துருக்குறாங்க அது சுகமல்ல இந்த சேது சமுத்திரத்தை கடலை தாண்டதுக்கு வானரங்கள்லாம் திட்டம் போட்டுதான் யாருடா கடலை தாண்டுறதுன்னு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க என்னால் பத்து காதம் தாண்ட முடியும் ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தன் இருபது யோஜனை தாண்ட முடியுங்கிறான் மொத்தம் நூறு யோஜனை இருக்குது ஜாம்பவான் என்ன சொல்கிறான் நான் நூறு யோஜனையும் தாண்டிடுவேன் ஆனால் தாண்டி அங்கே போய் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு என்ன பிரயோஜனம் அப்போ நூறு யோஜனையும் தாண்டி நூறு யோஜனையும் திரும்பி வர்றதுக்கு யாருடா அப்படின்னு யோசனை பண்ணும்போது வால்மீகி எழுதுறாரு இந்த எல்லா வானரங்களும் சேர்ந்து அங்கே சுகமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த அனுமாரை பார்த்தார்கள் அப்படின்னு அவ்வளோ நேரம் அவர் எப்படி உக்காந்துருக்காரு சுகமாக உட்காந்துருக்காரு அவர் உட்காந்துருக்கிற போதே அவருக்கு கவலை இல்லை மனசுல நிறைவு இது என்ன சின்ன பிள்ளைகள் ஆட் பண்ணிட்டு இருக்கிறான்னு வேணுங்க என்கிட்ட ஒரு உத்தரவு கொடுத்தா நான் போக மாட்டேன்னா அப்படி நிம்மதியாக உட்காந்துருக்கேன் அது மாதிரி உட்கார்ந்துருக்கிற போதே சில முகங்களில் பார்த்தா ஒரு திருப்தி தெரியும் எனக்கு கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரண மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கலாம் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தோடக்கூடிய ஒரு திருப்தி சில உள்ளங்களிலே இருக்கும் அது வந்து கடவுளுடைய விசேஷமான ஆசீர்வாதம் சில பேர் பாருங்க சாதாரண தொழிலாளியாக இருப்பான் ரோட்டில் போகிற போதே விசிலடிச்சுட்டு போவான் பாட்டு பாடிக்கிட்டு போவான் வெரி ஹாப்பி இன் மைண்டு ஆனால் லட்சாதிபதி அவன் பின்னால் போய்கிட்டு இருப்பான் தலையை தொங்க போட்டு பயங்கரமாக சோகமாக போய்கிட்டு லேபர் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் எதை எடுத்தாலும் ப்ராப்ளம் அப்போ பணம் மகிழ்ச்சியை தருவதல்ல மகிழ்ச்சி என்பது மனத்துக்கு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான தெய்வீக வரம் அது உங்களுக்கு சூரிய சதகம் படிச்சா வரும் அப்படின்றார் சுகம் அபிலபதே அபிலபதே என்றால் நிச்சயம் பெரிதாக கிடைக்கும் அர்த்தம் ஸோ அத்த சூரிய பிரசாத் சஹ என்றால் அதை படிக்கிற அந்த பக்திமான் அத்தனைனா இங்கே சூரிய பிரசாத சூரியன் கொடுத்த பிரசாதமாக இந்த சூரிய நாராயணன் கொடுத்த பிரசாதமாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று இதை எதுக்கு சொல்றாருன்னா வாக்குறுதியாக சொல்றாரு இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களில் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் இந்த மாதிரி ஜோசை பண்ணிச்சார்னு சொல்லி ஒரு ஐநூறுரூபா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்து அனுப்புகிறேன் சார் நான் பாட்டுக்கு முன்னே பின்னும் போய் கேட்டால் தெரியாமல் எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த என் விசிட்டிங் கார்டில் கழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அவர் தைரியமாக போய் நீட்டுறாரு பணம் கிடைக்கிது அது மாதிரி இவர் மையூரகவி என்ன பண்ணுறார் நம்மளுடைய சூரியன் அனுப்புறதுக்கு முன்னாலே ஒரு வவுட் சேஃபிங் பாண்ட் எழுதி இந்த பலசுறுதி இதை நிச்சயமா உண்டு எனக்காகவாது உங்களுக்கு கொடுப்பேன் இதை எழுதித்தான் அவருக்கு தோல்வியாதை தீர்ந்ததாக சொல்லுகிறார்கள் பின்பின் நீங்கி பார்வை பெற்றதாக சொல்லுகிறார்கள் இதோ ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் கலியுகத்திலே கண்கட்ட ஒரு பக்திமான் இவர் வந்து சுவாமிகள் வந்து இந்த சூரிய சதகத்தனுடைய மகிமையினாலே கண்மொழி பெற்று நமக்கும் ஒளி தரக்கூடிய ஒரு நிலைமையிலே இங்கு அதனால இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு தந்த இந்த உபயதாரர்களுக்கும் கோவிலாருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இனி ஐயா அவர்கள் தங்களுடைய இனிமையான அனுபவத்தை உங்கள் முன் எடுத்து வைப்பார்கள் உங்களில் ஒரு ரசிகனாக இருந்து அதை கேட்பதற்கு நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் நீங்கள் வாருமேருமே அலை கடல் வழி புரள் திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம் நீங்கள் வாருமே அடகை அரசன் தனக்கும் அமரர் அரசன் தனக்கும் அரசன அரஞ்சலித்தியாழலாம் நீங்கள் வாருமே வாருமே அடைபெறுவதென்று புக்தி அதிமதுர சந்தமிட்டு அருள்பரன் இணைந்து சித்தியாகலாம் அது அவர் இன்று முட்ட அழகில் விலை சண்டை நிற்க அடலெது புரிந்து வெற்றியாகலாம் நீங்கள் வாருமே நீங்கள் வறுமே இலகிய நலஞ்சை புஷ்பகமூடல் நிறம் வெளுத்த இபவரசனும் பொறுப்பும் ஏறலாம் இருவரவனின் திடத்தும் எவரவனிருந்திடத்தும் ஒருவனிவன் என்று உணர்ச்சி கூடலாம் நீங்கள் வாருமே யமபட தொடர்ந்தில் அவருடன் எதிர்ந்து நுட்க இடியென முழங்கி வெற்றி பேசலா நீங்கள் வாருமே பெருத்த பாருளீர் இவையொழியவும் பலிப்பது அகலவிடும் உங்கள் வித்தை இனி இனிவிடும் பெருத்த பாருளீர் ஒத்து வாழலாம் அரசாயலாம் சித்தியாகலாம் வெற்றியாகலாம் பொறுப்பும் ஏறலாம் உணர்ச்சி கூடலாம் பெருத்த பாருளீர் வெற்றியாகலாம் நீங்கள் நீங்கள் வாருவே அன்பர்களே சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்தே நில்ல நிச்சல துவம் நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி சச்சங்கம் ரொம்ப உயர்ந்தது அந்த சச்சங்கத்தை நமது ஐயா அவர்கள் எடுத்து நடத்துகிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் அதன் கடினமான ஸ்லோகம் ரொம்ப கிடையாது அந்த ஸ்லோகத்தை பிரித்து பாடி அதனுடைய தத்துவங்களை தெரிந்து நமக்கு சொல்கிறார் திரு ஜோசப் அவர்கள் எங்களெல்லாம் இருந்து கேட்க வேண்டும் இன்னொரு முறை அவர் ஒரு நாளைக்கு இரண்டு ஸ்லோகங்களாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் ஒன்று பத்தாக அழித்துவார்கள் கேட்டதிலேயே கண் பார்வை வந்துவிட்டது ரொம்ப பேர் இன்றைக்கும் கேசத்தையும் புஸ்தகத்தையும் வாங்கி கொண்டு போகிறார்கள் பணத்தை அனுப்பி நிச்சயம் அதுக்கு பலன் இருக்க காலையில் எழுந்து உன் முழிந்து காதலுமை மைந்தா என ஓதி காணவும் உழந்த ஞான ஒளி கண்கள் காண அருள் என்று தருவாயை ரொம்ப கோணம் என்று அருணகிரி பாடுகிறார் இப்பொழுது அவருக்கு ஒரு சின்ன மரியாதை சீக்கிரம் அதையே நீங்கள் வாங்கிக் போந்து வாகனத்தில் போனால் அங்கே இறங்கி மகாபரியவரை தரிசனம் பண்ணிட்டு போனது வழக்கம் அப்படி ஒரு தரம் போன போது இந்த மாலையை அணிவித்தான் அப்புறம் ஒரு தரம் கண்ணல முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆப்ரேஷன் முடிந்து ஒரு கண்ணை எடுக்க வேண்டி வந்தது பரவாயில்ல முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இடது கண் எடுக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் போயிட்டு திரும்பி வரும்பொழுது தேவி நாங்கள் வரும்போது அப்போ கண்ணு தெரியாது தேவி பக்கத்தில் இருக்கிற தேவி பக்கத்தில் வார கூப்பிட்டு தொட்டான்னு தெரியும் யாரையும் தெரியாது அப்படி இருந்த கண்ண ஆச்சாரியாவிட்ட போய் பாலு எனக்கு கண்ணு தெரியல ஆச்சாரியாவை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னா அவர் போய் முருகதாசு வாத்துக்காரியை வந்திருக்கா பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறா கண்ணை தெரியலையா அவருக்கு ஓ அப்படின்னு பக்கத்தில் வர சொல்லு உடனே அவர் சொன்னார் நான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு எனக்கு தெரியாது ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் அந்த மடத்தை விட்டு வெளியில் வந்த உடனே முருகதாஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது தன்னை புஷன் வந்தார் அவர் காரில் ஏறி போயிட்டார அவரை சூரிய சதகம் படிக்க சொல்லு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவிலின் செவுத்துல இருக்கு எப்படியாவது சூரிய சதகம் படிக்க சொல்லு அண்ணு குணமாயிடும் சொன்னா பக்கத்தில் இருக்கிற எழுத்தே தெரியாது சூரிய சதகத்தை படிக்கிறது எப்படி அந்த நூல் எங்க இருக்கு அது மயூரப்பட்ட ஈட்டு மைத்துனர் பத்மநா ஜி கே பத்மராமன் இந்த ஊர்ல ஜித்மர் வேலை செய்தவர் தம்பி என்ன பண்ணலான் அவருக்கு எந்தெந்த இடத்துல பழைய புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணிருக்காரோ எல்லாம் எழுதி காசியில இருந்து ஒரு புத்தகம் தெரிவிச்சாரு அந்த புஸ்தகத்தை அவரே கேசட் பாடிய பாடி இவனுக்கு கொடுத்த இருக்கும் நல்ல சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவ மகாவித்வான்களா இருக்கிற ஒருத்தருடைய மூலமாக அந்த அந்த கேசட் பாடுறோம் அப்போ யாரும் சொல்ல மாட்டேன்ட்டான் மகாவித்வான்கள் எல்லாம் ஐயோ அதுக்கு கஷ்டமான ஸ்லோகமாச்சேன் ஒன்னொன்னு நிலநிலமாக இருக்கும் ஒன்று குட்டையா அது பாட முடியாது சொல்ல முடியாது கடைசியில அவர் பேர் என்ன அப்பா சீனிவாசன் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மிக அற்புதமாக அதை பாடி கொடுத்தார் டாக்டர் பாபு ராஜேந்திரங்கிறவருக்கு ஹை ஸ்பெஷலிஸ்ட் அவர் இவர்கிட்ட கொஞ்சம் பற்றுள்ளவர் அவர்கிட்ட கேட்டா என்ன பண்றது நான் இப்ப ஆப்ரேஷன் லேயர் பை லேயராக வந்துடும் எல்லாம் ஃபங்கஸ் ஆயிருக்கு ஒரு நாற்பத்தி ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு சுகரையும் குறைச்சி கண்ட இந்த மருந்து போட்டுருவோம் அந்த நாற்பத்தி ஒரு நாள் ரூமை இருட்டில் பண்ணிட்டு இந்த சதகத்தை கேட்டான் அவளை நான் படிக்கலை கேட்டதில் நாள் பாப்புக்கிட்ட போக சொன்னான் மே மா தோணி தோனிக்கு எத்தனை பேருக்கு கண்ணு அவஸ்தை இருக்கு அஞ்சு வயசு வயசு குழந்தைகள் கண்ணாடி வாயு கண்ணாடி போட்டு படிக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் சூரிய சதவீதம் எல்லாரும் வரணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் முயற்சி செய்து முதல்ல ஒரு புத்தகம் போட்டோம் அது ஒரு திஷதை வந்து ஒரு உரையை நான் எழுதி கொடுத்தாங்க அதை பப்ளிஷ் பண்ணும் அது ஒரு ரெண்டாயிரம் காப்பி தான் போட முடிஞ்சது அது தேர்ந்து போயிடுது அதுக்கப்புறம் அதை கேசட் பண்ணி பல கேசட் எடுத்துருக்கோம் சரியா ஆகவே அந்த அதுக்கப்புறம் சூரிய சந்தங்க மூணாவது அரிசன் போட்டாச்சு தர்மபுரியில ஒருத்தன் அதை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் காப்பி போட்டு கொடுத்த அடிச்சாங்க எல்லாம் பத்து ரூபா விலையில்தான் இப்போ லேட்டஸ்ட் கொஞ்சம் விலை ஜாஸ்தி விலையை பார்க்காதிக்க வாங்கி படிச்சாங்கன்னா கண்ணை பற்றிய கவலை பண்ண என்று சொல்லி இத்தனைக்கும் மூல காரணம் இந்த மகாத்மா ஜெகஜோதியாக்க விளங்கக்கூடிய மகா பெரிவாள் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த புஸ்தகம் வெளியிட்டு அது இன்றைக்கு நமது ஜோசப் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் விவரமாக சொன்னார் பைக்காராவில் இருக்கிற கரண்ட்டு அவர் சொன்னது போல இங்கெல்லாம் வருகிற பைக்காராவில் போய்தான் தொட்டு கரண்ட் ஷாக் அடிச்சுக்கணும்னு இல்லை டிரான்ஸ்ஃபார்மலுக்கு தொட்டாக கூட ஷாக் தொடர்புர்புண்ட் அதிக் கொள்ள வேண்டும் அது நமக்கு வர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை நமது ஜோசப் அவர்களுக்கு இருக்கு அவரால் எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார் எத்தனை கேசட் வெளியேற்றிருக்கிறார் அவருக்கு என்னென்ன உயர்ந்த பற்றங்கள் எல்லாம் கிடைத்திருக்கு ஆண்டவனுடைய தெருப்பை அருணகிரி சொல்றார் ஆண்டவன் கருணையினால ஒழச்சு போடா சொன்னா போருமான் ஏ தேவமா எனக்கு அனுதிரகித்ததும் மரபே என்ன பண்ணார் அநாத ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களை கருத்தளித்ததும் அதே சவாழ்த்து இழைத்து உயிரழியாதே ஆசாபயோதியை கடக்க விட்டதும் வாஜாமகோச்சர திருத்திவித்ததும் ஆபாதனும் நாளும் மிக பிரசித்தி பெற்று நாம அற்புதத்து திருப்புகள் பழித்ததும் இடராளி ஏராத மாமலத்திரையார்புத பிறப்பு மர ஏதேவாய் அனுகிரகித்ததும் மரவே என்று சொல்றதுனாலே அந்த ஆண்டவன் கருணை அது எந்த பெயரில் இருந்தாலும் அது ஒப்பத்தோரு பரலோகத்தில் இருக்க பிதா வைகுண்டத்தில் இருக்கிற விழா மகாவிஷ்ணு கைலாசத்தில் இருக்கிறது பரவீஸ்வரன் ஸ்கந்தலோகத்தில் இருக்கக்கூடிய முருகன் யாரா என்றாலும் சரி மனசு லாப்கின்ற ஆள் கிடையாது இவர்கிட்ட வந்து விடணும்னு தோணிட்டு வந்து விட்டாரு அவர் எத்தனை கேஷெட் போட்டிருக்காரு இவனுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சார் உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் தெரிஞ்சுருக்கும் அவரை பத்தி நீங்கள் எல்லாம் புத்தீழ போ மனசில்லாதிக்கு அதில் வரேஷன் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இவர் செய்யக்கூடிய உயர்ந்த பணி ரொம்ப உயர்ந்தது இவனுக்கு கண்ணு கொடுத்த பராசக்தி இவனுக்கு கண்ணு கொடுத்த குருநாதன் அவருக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்கணும் எதை தொட்டாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு விளங்கணும் என்று சொல்லி இறந்து நாமாவளி சொல்கிறார் நீங்க பேர் இருக்கிறீர்கள் நீங்களும் இவனுடைய சங்கத்தில் கொஞ்சம் சேர்ந்து கொள்ளலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராமவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராமவும் ய ஜிபீவினோச்சி பாபிரவிய உ ீராந்த கீன கிருஷ்ண காலட்சேபோனே கஷே யம கருணா நாஸ்தரி கீனம் राम राम राम ய ஜந்தோகன அலை பாயுதே கண்ணா எல் மன அலைப்போதன வேணு பாயுதே கண்ணா சேலை பெயராது வேலை பெயரா சிலை போல வேலில் நேரம் அறியாமல் மிக விரோதமான முரளிதர நேரமான அறியாமல் மிக பாயுதே கண்ணா எல்ல மோகன வேணுகானுதே தெழில் திலவு தெளி த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி உருவம் நெறியுதே திக்கு நோக்கி அந்த உருவம் நெறியுதே கழிந்த உள் வேணுகானம் காற்றில் வருகிறே களிந்த உள் வேணுகானம் காற்றில் வருகிறே கணிந்த வேணுகானம் காற்றில் வருகிறே கண்கள் சொருகி இருதமாய் வருகிறே கண்கள் சொருகி ஒரு இதில் தமணத்தில் ஒரு திமனத்தை எனக்கு அழித்து முகித்தவ ஒரு தனித்தமனத்தில் அழித்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகித்தவல் அலை என ஒளியன இடையில் கடல் எனக்கு அழித்தவ கதறி மனம் உருகினால் அழிக்கவோ இதொடு நீ சுகிக்கவா இது தகுவோ இது உறையோ இது தருவோம் தா குழல் ஊதிடும் கொழுது ஆடிடும் கொலைகள் போலவே மனது வேதனை அலைபாயுதே கண்ணா எல் மன அலைபாயுதே உள்ளானந்த மோகன வேணுகான அலை கண்டா பச்சை மாமளி போல்வே பவணவாய்க் கமலச்செங்கண சுமரேரே ஆயனம் கொழுந்தேயலும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சோவை பெருகும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே கோவிந்தரா அன்பர்களே பாடல்களுக்குப் போற பொருள் கூறி பாட்டு பாடுவது தாசனுடைய வழக்கம் அருணகிரி சொல்லுகிறார் நல்ல வார்த்தைகளை கேட்டு மனசை அடைக்கிறத சிந்தனை பண்ணுங்க பசுமாடு ஓடி போய் வயலில் இருக்கிறதெல்லாம் கடிச்சு முழுங்கிட்டு மறுபடியும் கோட்டத்தில் போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்து அப்படியே அப்படியே அசை போட்டுருக்கோம் அதுபோல நம்ம சத் நிறைய விஷயங்கள் அவர்கள் பழ பழபலான்னு சொல்லிகிட்டே அதெல்லாம் காது வழியில் சாப்பிட்டு மறுபடியும் கருத்து வழியில் அதை எடுத்து தடுங்கொள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோள் அங்கே எங்கே அலைய வேண்டாம் சச்சங்கத்தை போய் ஒரு இடத்துல உட்காந்து அது சிந்தனை பண்ணுங்கள் கொடுங்கோபத்தோ சூருடன் குன்ற்தொளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் தானே வந்து உமக்கு வெளிப்படும் இப்போ வீட்டு வாசலை தட்டி பகவான் வந்து என்ன வேணும் எனக்கு கவலைப்படாது அனன்யா சிந்தி அந்தோமா ஏஜெனோ பரியுபாசித்து தேஷாம் நித்தியாவை யுக்தானாம் யோக்சேமம் மகாமியம் என்று நம்ம வீட்டு கதவை தட்டி பகவான் வந்து நமக்கு அனுகூலம் செய்ய கடமைப்பட்டவன் ஆனால் நாம் மட்டும் செய்யணும் வயசை பார்க்கப்படாது வாய்ப்பை பார்க்கப்படாது கஷ்டத்தை பார்க்கப்படாது அவனுடைய நாமாவை சொல்லிகிட்டே தாசனிக்குத்தனை எல்லாரும் சொல்லுவா இந்த சின்ன பையன் மாதிரி பாடுறீங்களே பாடும் போது நம்ம சின்ன பையனா அடிடுவோம் காரணம் அந்த பகவன் நாம அங்க ராமதம் கரும்பேளீ சேரோ பழித்த சிவ அருளூர தீதும் பிடித்த வினை ஜீவன் சிவஸ்வரூபம் என்று தேவி நான் என்பதற்று உயிரோடு ஊனென்பதற்று வெளிநாத பரபிரம்ம ஒளிமீதே ஞானம் சுரப்ப மகிழான சித்தியோடு நாளும் கழிக்க பதோ அருள்வாயே முருகா நாளும் கழிக்க பதம் அருள்வாய் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவனுடைய திருப்பெயர் நாக்கள் இருந்தால் அவர்களுக்கு பயமே இல்லை இத்தனை வருஷங்களாக பதினோரு வயதிலிருந்து இத்தனை வயசு வரைக்கும் ஆனந்தமாகவும் சகலவித சௌபாகியங்களோடும் வைத்திருப்பதற்கு காரணம் இடைவிடாது பாடும் பகவான் நாமாதான் பாக்கி வந்த மோதும் எந்த மோதினாலும் அதெல்லாம் லட்சியம் பண்ணாத நாமாவை சொல்லிட்டு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெறலாம் தனம் தரும் கல்வி தரும் தளர்வரிய தரும் தெடிவும் தரும் நெஜில் வஞ்சமில்லாயிலும் தரும் நல்ல நல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனமும் தரும் குழலால் அபிராபி அபிராபீனில் கடைக்கண்களே எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த கூட்டத்துக்கு மத்தியில் இருந்தாலும் ஒரு தரம் வெண்ணெய் ஆச்சுன்னாக்கா அதுக்கு கூட கரைஞ்சு போகிற தன்மை ஏற்படும் ஆனால் நெய்யாக எடுத்து சாம்பாரில் தாளித்து கொட்டின வரப்பாடு நெய்யாகவே வதக்கும் சில வீடுகளில் தாளிச்சு கொட்டின அந்த மேலே இருக்கிற ரசத்தில் இருக்கிற நெய்யை தனியாக எடுத்து சிலத்துக்கு தாளித்து கொட்டுவாரு நாம் தயிராக இருந்தால் கடையப்படுவோம் மோராயிருந்தால் எரியப்படுவோம் வெண்ணையாக இருந்தால் உறுக்கப்படுவோம் நெய்யாகிவிட்டால் மறுபடியும் நெய்யாகவே இருக்கும் சத் நாம் சேர்ந்து விட்டால் நெய்யாக ஆகிடுவோம் நமக்கு கவலையே கிடையாது இதெல்லாம் அருணகிரி வாக்கு அவர் சொல்கிறார் கவலையே படாது முருகன் நான் கவலையே நீ எனக்கு எடுத்தும் வளர்த்தும் இருக்கிற தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பக துணையதாக நிற்கும் சக்திவேல் சொல்கரிய துருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியெழும் அறத்தின் நிலை சக்திவேல் முருகனுக்கு இந்த ஊருக்கு தாசன் வந்த என்ன தான் ஏசி கார்ல வந்தாலும் ரொம்ப அலண்டு போயிடுத்து தேகம் நமது துர்கா பிரசாத் அவர் தங்க வீட்டில் தங்க வைத்து அவர் அவருடைய குழந்தை போல ஆதரித்தார்கள் அவர்களுக்கு தாசன் நன்றி துர்கா பிரசாத் துர்கா பிரசாத் அவர்கள் இருக்காரா வேண்டி உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்போம் தெய்வீகத்தில் இருக்கிற நம்பிக்கை காரணம் உலகம் பலவிதமாக போகும் ஆறுடம் மேடும் மழுவும் போல அரசியலும் சமுதாயத்தில் ஓற்ற தாழ்வுகள் வந்து போய் கொண்டே இருக்கும் நீங்கள் எதுலேயும் சிக்கக்கூடாது சமத்துவமான எண்ணத்தோடு தெய்வீக உணர்வோடு கூடியிருக்க நீங்கள் எந்த கட்சின்னு கேட்டால் நாங்கள்லாம் சத் சங்கத்தை சேர்ந்தவர்கள் எந்த சத் சங்கம்னு ஒரு கேள்வி வந்துடுவோம் நல்லவர்கள் சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து கேட்டு வெளியில் வரக்கூடிய நாங்கள்லாம் நல்லவர்கள் என்ற உறுதிப்பாடு உங்களுக்கெல்லாம் வரணும் என்று கேட்டுக்கொண்டு ஜோசப்பை விடாதீர்கள் அவருடைய அந்த ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரெஷ்ஷாகிறார் நாட் பை மானி sacred things, sacred words, sacred points. So you have to, all of you, join him, loot him, ask him to sit in one place and ask him to say, whatever you like, which kind of topic you want, you ask him, he will give you. Because he has got full of jnana of the Supreme. The Supreme has no name, No kind of religion, no kind of arithi. The Supreme is Supreme. Yes, God's Supreme is blessing, so he can deal with all subjects. God bless all of you. Be a satsangam always. You all have a great day. You have a great day. You have a great day. You have a great day. You have a great day. You have a great day. வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பற்றி அதாவது எந்த ஒரு பாஷையாயிருந்தாலும் தெலுங்கு தமிழ் கன்னடம் இப்படி எதுவாயிருந்தாலும் நம்மிடம் பேசுவோரிடம் நமக்கு தெரியாத பாஷையில் அவர்கள் பேசினாலும் அதன் விளக்கத்தை நாம் யாரிடமாவது கேட்கத்தான் வேண்டும் நல்லபடியாக அன்புடன் அவர்கள் பேசினாலும் அதற்கு விளக்கம் தேவை நமக்கு அந்த பொருள் புரியாது அதுபோல தேவ பாஷான சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் மிகவும் எல்லோருக்கும் தெரியும் லலிதா நாமம் விஷ்ணு சாஸ்திர நாமம் இப்படி பல வகைகள் உண்டு எல்லாவற்றையும் நாம் ஒரு சிலர் படித்திருக்கிறோம் அவைகளில் இருந்து ஒரு சில கூட வராமல் இப்படி ஒரு சம்ஸ்கிருதமா என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் கடினமான ஒரு ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது சூரிய சதகம் இதை நாலு வழியாவது படிக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன் முடியவில்லை அப்படி இருப்பதை இவர் எப்படி அவர் பேசும் அளவுக்கு இவர் எத்தனை வருடங்கள் படித்திருக்க வேண்டும் எப்படி படித்திருக்க வேண்டும் அதாவது பாஷை அவர்களுக்கு நன்றாக பழக்க வழக்கத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இதை அவ்வளவு சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாது சுலோகத்தை படிக்கலாம் ஸ்லோகத்தை விளக்க ஒரே செய்வது என்பது மகா கடினமான விஷயம் ஏனென்றால் எல்லோரும் கேட்கிறீர்கள் எந்த ஒரு சிறு பிழையாவது இருக்குமா என்றுதான் நம்ம பலபோர் யோசிப்போம் இவர் சொல்கிறாரே இது சரியாக இருக்குமா என்ற சந்தேகம் நமக்கு எல்லோருக்குமே எப்பொழுதுமே உண்டு ஆனால் இதை விளக்க உரைக்கு தைரியமாக அமர்ந்து சூரிய சதகத்திற்கு சூரிய சதகம் என்பது இது ஒன்று மட்டுமல்ல பல பேர்கள் பல மகான்கள் பல ரிஷிகள் பல சித்தர்கள் எழுதிக்கிறார்கள் ஆனால் இந்த மயூர பட்டர்கள் எழுதியது மட்டும் மிகவும் கடினமானதாக இருக்கிறது சூரியனின் கதிர்களை பற்றி இருக்கும் சூரியனின் குதிரைகளை பற்றி வர்ணித்திருக்கும் சூரியனின் ரத்தை பற்றி வர்ணித்திருக்கும் சூரியனால் கொடுக்கப்படும் அருளை பற்றி விரிவிற்கு இருக்கிறது முக்கியமாக தோல்வியாதிகள் போவதற்கு என்பது டாக்டர்களை சொல்வார்கள் எங்கள் வீட்டிற்கு ஒரு கண் இருந்தார் அவர் காலையில் எழுந்து ஆபரேட்டன் கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்தவர்கள் எல்லாம் உதய சூரியனை பார்த்துக்கொண்டு இப்படி இப்படி கண்ணை ஆட்டி சொல்வார் நான் பார்த்திருக்கிறேன் சூரியனின் கதிர்கள் அப்படிப்பட்டது எதையும் எந்த வீட்டின் உள்ள இருக்கும் ஒரு சிறு ஜலத்தை கூட அது மாயமாக அதை கரைத்து விடக்கூடிய அந்த அழுக்கையை அழித்து விடக்கூடிய வன்மையை வாய்ந்த சூரியன் நாம் எதை பார்த்தாலும் ஏன் மேலே போகிறது சூரியன் அங்கே ஆகர்ஷனம் செய்து கொண்டிருக்கிறான் சூரியன் இப்பதால் தான் மேலே காந்த சக்தியுடன் இருப்பதால் தான் ஒரு வித்து ஒரு விதை ஒரு செடியாக முளைக்கிறது நம் உயிர் போய் இரவு முழுவதும் உறக்கம் என்று சொல்லுகிறோம் உறக்கமோ இறக்கமோ எனக்கு தெரியாது ஆனால் காலையில் சூரியன் வரும்போது எவ்வளவுதான் தூங்கிக் கொண்டதாலும் ஏழு மணிக்கு மேல் தூங்க முடியாது எழுந்து அப்படிப்பட்ட சகலவித எல்லாவித உயிர்களையும் வெளியே கொண்டு வரும் வியாதிகளை அழித்து அந்த வியாதிகளையும் தன் குள்ளே ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த சூரியன் வைத்தியநாத சுவாமியாக இருக்கிறார் இத்தனை பெரிய அருள் கிடைக்கும் இந்த சூரிய சதகத்தை பாடவோ சொல்லவோ மிக கடினமான இந்த ஒரு பெரிய திரு அவர்கள் விளக்க செய்கிறார் என்றால் முதலில் நாங்கள் நம்பவே இல்லை ஆனால் அவர் அனுப்பி வைத்த இதை பார்க்கும் போது ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மனிதரும் இருக்கிறாரா ஏன் இத்தனை நாளைக்கு எங்கள் கண்ணில் தென்படவில்லை ஏன் சூரிய எங்களுக்கு அவரை காட்டித் தரவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த புத்தகத்தை வெளியிடும் நேரத்தில் பெரிய விழாவாக கொண்டாடி நன்றாக ஏனென்றால் பெரிய மகா பெரியவர் ஆச்சாரிய சுவாமிகள் அவர்கள் சொல்லும்படியானதாக வைத்துக் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படி செய்யும்பொழுது இவர் அந்த பாத சிலம்பின் ஒரு முத்தகம் அங்கே அப்பொழுதே கிடைத்திருக்க கூடாதா என்று நினைக்கிறேன் ஆனால் அதனால் கவலை இல்லை ஏனென்றால் எதுவுமே நம் காத்திருந்துதான் கிடைக்க வேண்டும் இந்த சூரிய சதகத்தின் விளக்கத்தை இவர் சொல்லத்தான் நமக்கு தெரிகிறது அதை படுத்தால் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு அறிவிருக்கிறதோ இல்லையோ தெரியாது ஆனால் நல்ல ஒரு வார்த்தையை குறியை குறியாது குறுத்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்குள்ள உள்பொருள்களை தெரிந்து கொள்ள பெரியவர்களால் சாதாரண ஜனங்களுக்கு முடியாது கேட்போம் ஆனால் அதே மனதில் அதே உருவில் அதே நினைவில் இருப்பவர் டக்கு என்று எடுத்துக் கொடுப்பார் அதற்கு என்ன அர்த்தம் அவரும் அதே இருக்கிறார் அதே போல் ஜோசப் அவர்களை பற்றி தெரிந்த மிக மிக ஆனந்தமாக இருந்தது அவர் யாரை சந்தித்தாலும் சொல்லுவார் திரு ஜோசப் என்று ஒருவர் அங்கு இருக்கிறார் அவரை சென்று காண வேண்டும் ஏனென்றால் அடியார்க்கு அடியார் சூரிய சதகத்தை எவ்வளவு தூரம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்ல முடியாது இன்றும் காலையில் எங்கள் வீட்டில் சூரிய சதகம் ஏனென்றால் பக்கத்து வீடுகளுக்கு கேட்கட்டும் வேற எந்த கேட்காமல் இது கேட்கட்டும் என்று சூரிய சதகத்தை தான் போடுகிறோம் அப்படிப்பட்ட அந்த சூரிய சதகத்தை படித்தவர் யார் அதற்கு விளக்குவரை சொல்லுவார் யார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை சொல்லுவார்கள் என்றும் நினைத்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது அந்த சூரியனின் அருள் பெற்றால் அன்று இது நடக்காது சூரியன் எதற்குமே வழிவிடக்கூடியவர் என்று சொல்ல முடியாது சூரியன் சூரிய திசை வரும்போது சில பேருக்கு மகா கஷ்டமாகவும் இருக்கும் அப்படி தடைகள் எதுவும் இல்லாமல் இவர் இந்த அத்தனை ஸ்லோகங்களுக்கும் விரிவுரை கொடுத்திருக்கிறார் என்றார் அவரின் பூர்ண ஆசையை பெற்றவர் தான் சொல்ல வேண்டும் சூரிய சதகம் நிறைவேறும் எந்த சுவாமி எந்த கடவுளின் படங்களை பார்த்தாலும் பின்னால் ஒரு மஞ்சள் வட்டம் போடுகிறார்கள் அது என்ன மஞ்சளாக ஒரு ஏதோ ஒன்று இப்படி தலை பின்னால் மஞ்சள் அதற்கு கவனியுங்கள் இதுவரை கவனிக்க விட்டால் இனிமேல் கவனியங்கள் எல்லா கடவுளும் எல்லாம் அந்த சூரியனுக்குள் அடக்கம் என்றுதான் அதற்கு அர்த்தம் ஒரு பூமிக்குள் ஒன்று வரைத்தால் அந்த பூமிக்குள் அது இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் சூரியனுக்குள் தான் அந்த கடவுள் ஐக்கியமாகிறார் நாம் எதை இங்கு ஹோமத்தில் ஆகுதி செய்தாலும் அது சூரியனுக்குத்தான் சென்று சேரிகிறது நாம் எதை கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொண்டு சென்ட்ரல் ஸ்டேஷனாயிருந்து அத்தனையும் அந்தந்த கடவுளுக்கு அனுப்புவாறு சூரியன் தான் எந்தெந்த செடியை நட்டாலும் மேலே கொண்டு வந்து பூக்க காய்க்க பழுக்க செய்வது சூரியன்தான் சூரியனின் ஒளி இல்லாமல் எதுவுமே வீட்டிற்குள் வைத்தால் வளருவதில்லை மனிதர்கள் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்தால் துளர்த்து போய்விடுவார்கள் ஆனால் வெளியே சென்றால் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இருக்கும் இவ்வளவு பெரிய அவரை வயதில் மிகவும் சிறியவர் இருந்தாலும் சொல்லுகிறேன் மகான் என்று சொல்கிறேன் மகானுக்குள்ள தகுதிகள் அனைத்தும் பெற்றவர் சித்தர்களுக்குள்ள அனைத்தும் தகுதிகளும் பெற்றவர் இப்படிப்பட்ட ஒரு பெரியவரை இந்த சிறிய வயதில் இங்கு நாங்கள் சந்திக்க நேர்ந்தது மகா பெரிய புண்ணியம் என்று நினைக்கிறேன் இங்கு உங்களுக்கு எல்லாம் மிகவும் சுலபமாக கிடைத்த இவரை நாங்கள் எப்பொழுதோ ஒரு முறை சந்திக்கிறோம் நீங்கள் அடிக்கடி இவரை சந்தித்தால் உங்களுக்கு ஞானம் பெருகும் நன்றாக ஒர்க் செய்யவிட்டால் ஒன்றுமே முடியாது அதனால் இவர்களை இங்கு வரவழைத்து இங்கு சொல்ல செய்து இந்த கோவில் டிரஸ்டி அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் முதலாக சொல்லுவது போல அம்மையார் அவர்கள் அவர்களை அவர்களுக்கு தகுந்தபடி அவர் யோசனை செய்யும்பொழுது அவர் படிக்கும்பொழுது எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவருக்கு என்கரேஜ்மெண்ட் செய்து கொண்டே உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக அவர் வாய் மூலமாக தெரிகிறது எந்த கணவனும் மனைவியை பற்றி புகழ்ந்து பேசுவது ரொம்ப அபூர்வம் இவர் வெளிப்படையாக நமக்கு முன்னே சொல்லிவிட்டார் அவர் எவ்வளவு தூரம் உதவியாக இருக்கிறார் என்பது அதனால் அந்த அம்மையாருக்குத்தான் முதல் எங்கள் சுவாமிஜி அவர்கள் கார்த்திகேய சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல அவரின் பூர்ண ஒத்துழைப்பு வெற்றி பெறலாம் அனுகிரகம் பெற்ற இந்த திரு ஜோசப் அவர்களை சென்னைக்கு எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் எங்கள் தேவநிலையத்தில் சொற்பழிவாற்ற வேண்டும் என்றும் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு திரு முருகா அவர்கள் கொடுத்த சிறு துளி நிமிடங்களை நான் பெரும் நேரமாக கருதி சந்தோஷமாக அதில் கலந்து கொண்டு பேசுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இறுதியிலே ஏற்புறையாக சில சொற்கள் அவர்கள்ட்ட நான் சொன்ன இந்த மாதிரி இறுதி நாள் விழாவுக்கு நம்ம ஐயா வருவாங்களா ஒரு ஆசை இப்ப லாட்டரி டிக்கெட் வாங்குறவன்லாம் தனக்கு விழாதான்னு ஆசைப்படுறான் அப்படி நினைச்சி தான் வாங்குறான் யாருமே நம்ம நம்பர் வராதுன்னு நினச்சி வாங்குறது இல்லை ஆடா ஐயா ஒருவேளை விழுந்துட்டா அப்படினு நினைச்சு தான் வாங்குறான் அது மாதிரி நான் ஒரு ஆசைப்பட்டேன் இந்த சூரிய சதகம் நிறைவு நம்ம ஐயா அவர்களே வந்துட்டா நல்லா இருக்குமே ஏன்னா அவங்க சொல்லித்தானே நம்ம வந்து சூரிய சதகமே தெரிஞ்சுக்கிட்டோம் என்று சொல்லி ஆசைப்பட்டேன் அவர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ரெண்டு நாள் கழிச்சு பாசிட்டிவாக ஆன்சர் சொன்னார் எனக்கு நம்பவே முடியல அன்னைக்கு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தூக்குதல் இருந்துச்சு நான் கனவு கண்ணனும் என்று கூட நினைச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அந்த கனவு நனவாகி இன்று உங்கள் முன்னிலையிலே அவர்களுடைய சாநிதியத்திலே நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது ஒரு மறக்க முடியாத பொன்னால் ஒரு அரும்பெரும் பாகியமாக நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைப்பீர்கள் எனக்கு நம்பிக்கை உண்டு அதனாலே இப்படி கூட்டி வைத்த இளைஞர்களுக்கும் எதிர்பாராத என்று ஒரு மகான் தேவி உபாசகர் வந்து அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலும் எவ்வளவு ஆழ அழுத்தமா சொன்ன அம்பாளுடைய சதங்கையிலிருந்த ஒரு மொழியாக இருக்குமோ இவர் என்று அப்படின்னு சொன்னார் இத பற்றி ஒருமணியான சிந்திக்கலாம் போல இருக்கு அவ்வளவு அருமையான ஒரு உவமை அவருக்கு அப்படி உதிக்குது அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அம்மையார் அவர்களை பற்றி ரொம்ப காலமான பத்திரிகைகளை படிச்சிருக்கிறேன் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில ஏற்படும் தேக ஏற்படும் தொந்தரவுகளுக்கு ஒரு உற்ற துணையாய் உறுதுணையாய் படகுக்கு துடுப்பு போலே கப்பலுக்கு சுக்கான் போலே அவர்கள் கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் இந்த முதுமையையும் பொருட்படுத்தாது தம்பதி சமேதராக இங்கு நம் முன்னே வந்து அமர்ந்து நம்மை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னொரு நேரம் பொறுமையாக இருந்து செல்வி எடுத்த கோவில் அதிகாரிகள் திரு அவர்களுக்கும் திரு குணசேகரன் அவர்களுக்கும் எடுமணித்த கோவிலாருக்கும் நிர்வாக குழுவினருக்கும் கோவில் கைங்கறி ஆர்த்திகளுக்கும் ஐயா அவர்களுக்கு தக்க மரியாதை செய்த தொண்டர்களுக்கும் திரு டி கே அவர்களுக்கும் திரு ரகுபரன் அவர்களுக்கும் நமது எஸ் ஐயா அவர்களுக்கும் இன்னும் யாருடைய பேராவது விட்டு போயிருந்தால் அவர்களுக்கும் இந்த உபயதாரர்களாகிய திருமதி லட்சிபாய் அம்மையால் அவர்களுக்கும் திருமதி அன்மயில் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயசிரிமன்